ஏழு அறிவிக்கின்றார்கள் பரட்டை தலையுடன் இருந்து ஒரு மனிதர் நபி அவர்களிடம் வந்தார் அவரின் சப்தத்தை குறைந்ததாக கேட்டோம் அவர் சொல்வது என்ன என நாங்கள் விளங்க முடியவில்லை நபி சொல்லுல்ல அலிசல்லம் அவர்களிடம் நெருங்கினார் உடனே இஸ்லாம் பற்றி கேட்டார் அப்போது நபி இஸ்லாம் என்பது ஒரு நாளில் உபரியான வணக்கங்கள் உண்டு என்று பதில் கூறினார்கள் மேலும் ரமலான் மாதம் நோன்பு வைப்பது என்று நபி சொல்லு அவர்கள் கூறியதும் இது அல்லாதவையின் மீது கடமையா என்று கேட்டார்கள் இல்லை ஆனால் உபரியான நபிலான நன்பு உண்டு என்று கூறிவிட்டு ஜகாத்து வழங்குவது கடமை என கேட்டார் இல்லை ஆனால் உபரியான தர்மம் உண்டு என்று கூறினார்கள் அல்லாஹின் மீது சத்தியமாக இதைவிட நான் அதிகமாக்கவும் மாட்டேன் குறைக்கவும் கூறிக்கொண்டே அந்த மனிதர் திரும்பி சென்றார் உடனே எனக்கு சொல்லமாகவும் அணிந்த செல்லம் அவர்கள் இவர் உண்மையை கூறினால் வெற்றி பெற்றுவிட்டார் என்று கூறினார்கள் புகாரி நான்கு ஆறு முஸ்லிம் ஒன்று ஒன்று